அர்ஸலல்லாஹு பில் ஹக் பிஷீரன் வ நதீரன் வ தாஈஅன் மின் அல்லாஹி பிஇத்னிஹி வ ஸிராஜம் முனீரா அம்மா பா ஸக் த Qலல்லாஹு தஆல ஃபீ கலாமிஹில் Qதீம் அஊது பில்லாஹி மின் அஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ ஐன் கனா அஸ்ஹ கத் தலாலிமீன் ஃபன் தகமனா மின்ஹும் வ இன்னஹும் மாம் மின் முபீன் பெரிய சூர சூரத்து ஹெஜ்ரு என்ற அத்தியாயத்தினுடைய பதினாலாவது ஜிசுவில் சூரத்து ஹெஜ்ரு என்ற அத்தியாயத்தினுடைய எழுபதுக்கு மேற்பட்ட ஆயத்துகள் முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன சொல்லப்பட்ட ஆயத்துகளில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாகவும் நபி அடுத்து லூத் அலி அவர்கள் சம்பந்தமாகவும் சில விளக்கங்கள் முந்திய பகுதியிலே சொல்லப்பட்டது லூத் அலே இஸ்லாம் அவர்களுடைய கௌமுகளை அழிக்க வேண்டும் என்று நாடிய அல்லாஹத்தால மலக்குகளை அனுப்புகின்றான் அந்த மலக்குகள் தங்களை வெளிப்படுத்தினார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதர்களாக உம்முடைய கவுமுக்கு அழிவை உண்டாக்குவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி அல்லாக சொல்லிய விஷயத்தை அவர்களுக்கு சொல்லிக்காட்டினார் இன்று இரவோடு இரவாக நீங்கள் உங்களைக் கொண்டு ஈமான் கொண்ட மக்களோடு உங்களுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுங்கள் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் அதிகாலை நேரம் அதிகாலையிலே இவர்களுக்கு அழிவு வந்து சேரும் நீங்கள் போகும் பொழுது லூத் அலேஸ்லாத்துடைய மனைவியும் அந்த கவுமுகளைச் சேர்ந்தவளாக இருந்தார் அந்த பெண்ணும் வருவார் உங்களுடன் ஆனாலும் அந்த பெண் அழிக்கப்படக்கூடிய அந்த கூட்டத்திலே திரும்ப மாட்டி நீங்கள் செல்லும் பொழுது ஊரை திரும்பி பார்க்காமல் நீங்கள் செல்ல வேண்டும் இரவு நேரத்திலே நடுநீசி நேரத்தில் புறப்பட வேண்டும் எல்லோரும் போய்கொண்டிருக்கும் பொழுது யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது ஏனென்றால் இங்கே தண்டனையும் அல்லாத்தால் பல்வேறு கட்டங்களாக இறக்கவிருக்கின்றான் அதனால் அதை பார்த்தால் அந்த தண்டனை அவர்களையும் பீடித்து விடும் என்ற காரணத்தினாலும் பார்த்தவர்கள் வேறு விதமான எண்ணம் உடையவர்களாக என்ற காரணத்தினாலும் அல்லாஹத்தாலா அப்படி கட்டளை என்றான் திரும்பி பார்க்க கூடாது என்பதாக ஆனாலும் அல்லாஹத்தாலா சொன்னான் முந்தைய ஆயத்தில் சொல்லப்பட்டது உம்முடைய மனைவியை தவிர என்பதாக அவள் மட்டும் திரும்பி பார்ப்பாள் அந்த பெண் அந்த தண்டனைக்கு இலக்கானவளாக ஆகிவிடுவாள் என்பதையும் சொன்னான் நடுநிசி நேரத்திலே லூத் அலே இஸ்லாமர்கள் தங்களுடைய எல்லாம் அழைத்துக் கொண்டு ஈமான் கொண்டவரை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹாலா சொன்னபடியே அந்த பெண் திரும்பி பார்த்தால் அந்த வேதனை அவளை பிடித்துக் கொண்டது என்பது முன்னால் உள்ள விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹால அவர்களை அழித்த விஷயத்தை சொல்லும் பொழுது முன்னாலும் விளக்கினோம் மூன்று விதமான தண்டனைகளை அந்த ஊராருக்கு அல்லாஹாலா அளித்தார் மூன்று விதமான நிகழ்வு முஷ்ரி அவர்களை ஒரு பேரிடி பிடித்து கொண்டது அவர்கள் அதிகாலையில் இருந்த நேரத்தில் அதிகாலை சுபகுடைய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பேரிடி ஏற்பட்டது ஒரு சத்தம் அந்த சத்தம் ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது சாதாரணமாக ஒரு பயங்கரமான இடி சப்தத்தை கேட்டாலே பலவீனமான மனிதர்கள் இறந்துவிடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் அல்லாஹத்தாலா ஜிப்ரல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக இடியை போன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு ஒலியுள்ள சப்தத்தை எழுப்பினால் எழுப்பினான். அலி இஸ்லாம் அவர்கள் சப்தமிட்டார்கள் அதன் காரணமாக அவர்கள் அழிந்தார்கள் ஒரே சப்தம் அந்த மக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் பிறகு அல்லாஹாலா அந்த தண்டனையோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த ஊருடைய மேல் பகுதியை அதனுடைய கீழ்ப்பகுதியாக நாம் ஆக்கிவிட்டோம் அதே ஜிபிரஸ்லாம் அவர்கள் தங்களுடைய இறகை கொண்டு அந்த ஊரை அப்படியே கீழே தோண்டினார்கள் மண்வெட்டியை கொண்டு மண்வெட்டி மண்வெட்டியின் மூலமாக எப்படி கீழே இருக்கக்கூடிய மண்ணை மேலாக தோண்டி போடப்படுகின்றதோ அதுபோன்று ஜிப்ரலா இஸ்லாம் தங்களுடைய இறகின் மூலமாக அந்த ஊரை அப்படியே பெயர்த்து எடுத்தார்கள் வான் பக்கமாக கொண்டு சென்றார்கள் மிக உயரத்திலே கொண்டு சென்ற அவர்கள் அந்த ஊரை அப்படியே திருப்பி போட்டார்கள் சோசை திருப்பி போடுவது மாதிரி இப்போ மக்கள் எல்லாம் என்னாங்க அழிஞ்சாங்க முதல்ல அவருடைய கொடுமையான கடுமையான மிக ஆபாசமான செயலுக்காக வேண்டிய அல்லாஹாதா அழித்ததோடு விட்டுவிடவில்லை சத்தம் போட்டாங்க அழிஞ்சு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு இல்லை வேலை அதுக்கு பிறகு ஒன்றும் தேவையில்லையே நீங்க ரெண்டாவது வகையாக இதை செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த செயல் மிக கடுமையானது கொடுமையானது ஆகவே அவர்களுக்கு இன்னொரு தண்டனையும் அல்லாஹத்தால் இறந்த பின்னாலும் கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்தான் உதாரணமாக ஒரு உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குழந்தையை கொன்று விட்டான் என்று வைத்துக் கொள்வோம் இவனுக்கு பிரியமான ஒரு குழந்தையை அந்த மனிதன் கொன்று விட்டான் யாருடைய குழந்தை கொல்லப்பட்டதோ அந்த மனிதன் அவனை பழிவாங்குவதற்காகவே முயற்சிக்கின்றான் கடைசியாக அவன் அகப்பட்டுக் கொண்டான் அவனை பழிவாங்கினான் துப்பாக்கியால் சுட்டால் அது வெட்டினான் ஈட்டி ஆழ்த்தினான் ஏதோ ஒரு முறையில் இறந்து விட்டான் இறந்த பிறகும் கூட அவனுடைய சடலம் கீழே கிடக்கின்றது வைத்துக் கொள்வோம் இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டா இவனுடைய அருமையான குழந்தை பாசமான குழந்தை கதற கதற கொன்று விட்டான் என்ற காரணத்தினால் அவன் செத்து விட்டான் என்பதை கூட பார்க்க மாட்டான் திரும்பவும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால் வெட்டுவான் அடிப்பான் அந்த பிரேதத்தை சின்னா பின்னமாக ஆக்குவான் இவன் மனதிலே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கவலையின் காரணமாக மிகப்பெரிய தாக்கத்தின் காரணமாக அப்படி ஏற்படுத்தும் சிதைந்து சின்னாபின்னமான பிறகு தொலை தொலைஞ்சு போ என்று சொல்லிவிட்டு போயிடுவான் இப்ப அவன் இறந்து விட்டான் என்றால் முடிந்து விட்டது இவனுடைய வஞ்சம் ஆனாலும் அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த கொடூரமான ஒரு நிலை தன்னுடைய குழந்தையை கொன்றான் என்ற காரணத்தினால் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகின்றது என்பதை நாம் வழக்கத்திலே பார்க்கணும் நிறைய சம்பவங்களை படிக்கும் அதுபோன்ற ஒரு கொடுமையான செயல் இவர்களிடத்திலே இருந்தது அதன் காரணமாக அல்லாஹத்தால முதலாவதாக அவர்களை ஜிப்லி அலா இஸ்லாம் மூலமாக அவர் சப்தமிட்டு அழிக்க செய்தான் பிறகு அந்த ஊரை அப்படியே புரட்டி போட்டார் புரட்டி போட்ட வேகத்தில் மேலே கொண்டு போய் வான் வரைக்கும் கொண்டு போய் கீழே போட்ட வேகத்தில் சமதரையாக இருந்த அந்த ஊர் மிகப்பெரிய பள்ளமாக மாறிவிட்டது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கடல் அளவுக்கு ஒரு சிறிய கடலுடைய அளவுக்கு அது பள்ளமாக மாறிவிட்டது இந்த ரெண்டு அழிவோடு அல்லாஹால நிறுத்திக் கொள்ளவில்லை மூன்றாவது ஒரு அழிவை எங்கே உண்டாக்கினார் அவர்களுக்கு படிப்பனையாக மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் படிப்பினையாக என்று சொல்லுகின்றார் அவர்களின் மீது கல் மழையை நாம் பொழிவித்தோம் சுட்ட களிமண்ணினால் உள்ள கல் மழையை பொழிவித்தோம் அந்த யானை படை அப்ரஹாவுடைய படைகள் மக்காவை நோக்கி அழிப்பதற்காக அந்த அபாபில் என்ற பறவை ரெண்டு கால்களிலும் தன்னுடைய சொண்டிலும் கற்களை வைத்து வீசின என்பதாக சொல்லுகின்றோமே அதே போன்று சிஞ்சியில் சின்ன சின்ன கல் ஒரு கொண்டை கடலுடைய அளவுக்குள்ள கல் அது களிமண்ணினால் செய்யப்பட்ட கல் சுடப்பட்ட கல் நெருப்பினால் சுடப்பட்ட அவ்வளவு சொல்ல சிஞ்சியில் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது விளக்கம் என்னவென்று சொன்னால் என்று அணுவின் மூலமாக செய்யக்கூடிய பாவம் இருக்கின்றதே அதை விட மிகப்பெரிய தாக்கம் உள்ளது அந்த சிஜியில் என்ற அந்த களிமண் உருண்டை இந்த கொண்டை கடல் பெருசுள்ளது இப்ப அணுவினால் செய்ய செய்கின்றார்கள் அணு குண்டு என்பதாக சொல்லுகின்றோம் அது எவ்வளவு தாக்கத்தை விபரீதத்தை ஏற்படுத்துகின்றதோ அழிவை ஏற்படுத்துகின்றதோ அதைவிட அதிகமான அழிவை இந்த சிஜியில் என்ற அந்த கல் ஏற்படுத்தும் அதனால் அல்லாஹாலா மூன்றாவது அவர் அழிந்து அவர் அழிக்கப்பட்டு அவருடைய ஊர் திருப்பி போடப்பட்ட பின்னாலும் கூட சுடப்பட்ட களினி களிமண்ணினால் உள்ள கற்களை அவர்கள் மீது நாம் பொழிவித்தோம் மழை போன்று அங்கே பொழி பொறிய செய்தோம் இப்போ மூன்று விதமான மிகப்பெரிய தண்டனைகளை அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதனால்தான் ஓரின புணர்ச்சி என்பது மிக கடுமையான குற்றத்தைச் சேர்ந்தது இந்த உலகத்தில் அது சர்வசாதாரணமாக நடைபெறுவதை காணுகின்றது அதற்கு சில நாடுகளிலே அரசாங்க அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு நம்முடைய நாட்டிலும் கூட மனிதன் விரும்பி செய்கின்றான் அதில் என்ன தப்பு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உச்ச நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதைவிட கொடிய ஒரு நிலை தேவையில்லை இந்த மனிதர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய அறிவுகள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றன இவருடைய கலாச்சாரங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா தால இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நிச்சயமாக இதிலே இந்த சம்பவத்திலே முத்தவசி மீன்களுக்கு நல்ல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்ற முத்தவசி மீன்களுக்கு நல்ல படிப்பினைகள் இருக்கின்றன இதற்கு முந்தைய ஆயத்துக்களுக்கு விளக்கங்கள் எல்லாம் முந்தைய தப்சியில் சொல்லப்பட்டிருக்கின்றது முத்தவசி மீன் என்று சொன்னால் தொலைநோக்குடையவர்கள் தொலைப்பார்வை உடையவர்கள் சிந்தித்து பார்த்து தொலைநோக்கம் பின்னால் என்ன வரும் ஒரு செயலை செய்தால் நன்மையை செய்தால் என்ன வரும் தீமையை செய்தால் என்ன வரும் இதை செய்தால் பின்னால் என்ன ஏற்படும் என்பதை மிக தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடியவருக்கு பெயர் முத்தவசிம் முத்தவசி கூடிய தொலைநோக்குடையவர்களுக்கு இதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன குறிப்பிட சொன்னார்கள் அல்லாஹத்தாலாவுக்காக வேண்டி சில அடியார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தொலை நோக்கை கொண்டு மனிதர்களை அறிந்து கொள்வார்கள் அவரை பார்த்த உடனே இவர் இப்படித்தான் ஆளு இன்ன குணம் உள்ளவர் இன்ன தன்மை உள்ளவர் என்ன வியாபாரம் செய்வார் இன்ன வியாபாரம் செய்கிறார் இன்ன நடத்தை உள்ளவர் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதுக்கு பேர் தவசும் என்பதாக சொல்லும் ஆற்றல் அந்த ஆற்றல் உடையவராக சில மனிதர்களை அல்லாஹலை ஏற்படுத்த உண்டாக்கி இருக்கின்றான் படைத்திருக்கின்றான் அந்த ஆற்றல் உடையவர்களுக்கு அந்த மாதிரி ஆற்றல் யாருக்கு இருக்கின்றதோ அதாவது இந்த லூத் அலைசலாத்துறை சம்பவம் இதுபோன்ற நபிமாருடைய சம்பவம் முன்னாள் நடந்த சம்பவங்கள் ஆகியவற்றை தூர நோக்கோடு சிந்தித்து பார்த்து அது எதற்காக வேண்டி ஏற்பட்டது அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள் பல படிப்பினைகள் இதிலிருந்து கிடைக்கப்பெறும் என்று சொல்லுகிறார் முத்தவசி மீன் முத்தவசி மீன் என்பதற்கு பல அர்த்தங்கள் லின் நாவின் பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிலே கவனம் உள்ளவர்களுக்கு சிந்திக்கடையவர்களுக்கு இந்த சம்பவத்திலே பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றனர் என்பதற்கு முத்தி என்பதாக ஒரு அர்த்தம் முஜாஹித் ரஹே அலிஹி அவர்கள் முபஸின் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அதைத்தான் ரசுல்லா சலாஹி இன்னல் என்று சொன்னார்கள் சில அடியார்கள் அல்லாஹுக்காண்டி இருக்கின்றார்கள் அவர்கள் மனிதர்களை அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள் என்பதாக சொன்னார் பொதுவாக என்பதாக சொல்லப்படும் என்னொரு பார்க்கும் பொழுது இந்த பிராசத் என்று சொல்லப்படக்கூடிய தொலை நோக்குடைய ஞானமுடையவர்கள் சில விஷயங்களை சொல்லிவிடுவார்கள் அவரு இப்படிப்பட்டார் இவர் இப்படிப்பட்டார் இவர் அங்க போறார் ஏதாவது நிகழும் என்று சொன்னால் அப்படியே நிகழ்ந்துவிடும் அல்லாஹத்தால் அதற்கு தோதாக அமைத்துக்கோ அவர் தான் தான் நடத்துறாரு இவர் ஒரு ஜோசியர் அல்ல ஆனாலும் இவருடைய நாவின் மூலமாக அல்லாஹத்தால அதை ஏற்படுத்துகிறார் அதை பயந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி மனிதரை பயந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு தூர நோக்குடைய மனிதர் நல்லடியார் ஒருவர் இருந்தால் அவர் ஏதாவது உங்களை பற்றி சொன்னால் இல்லைங்க நாங்கள் அந்த ஊருக்கு போகணும்னு சொல்கிறார் இவர் இவர் சொல்ற அந்த தூர நோக்குடைய அந்த முத்தவசிம் என்பவர் சொல்லுகின்றார் நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படிங்கிற போக இத்தகோத் அல் மூமின் ஒரு மோமினான மனிதனுடைய தூர நோக்கு தூர நோக்கு பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்லா அவர் அல்லாவுடைய நூரை கொண்டு பார்க்கின்றார் அல்லாவுடைய நூரை அல்லாவுடைய நூறு அவருக்கு கிடைத்திருக்கின்றது அவருடைய கல்வ ஒளிமயமாக இருக்கின்றது ஆகவே அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சுல்லாய் சல்லா அலிஸ்லமர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள் து என்பதாக குறிப்பிடுகின்ற பொதுவாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூர நோக்கு என்பது அல்லஹா சில மனிதர்களுக்கு கொடுக்கின்றனர் எல்லாரும் கொடுத்து கிடையாது சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பல மனிதர்களை பார்த்திருக்கின்றேன் ஒரு மனிதரை குறித்து ஒரு செய்தியை சொன்னால் அந்த மனிதர் அதே மாதிரித்தான் இருப்பார் உண்மையிலே பிராசத் என்பது அல்லாஹத்தாலாவின் மூலமாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு முகாஷபா ஒரு கண்கூடான காட்சி இவருடைய மனம் தெளிவு பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த காட்சி அல்லாஹால அவருக்கு காட்டுகின்றான் அது அவருடைய விஷயத்திலே உண்மையாக ஆக்கப்படுகின்றோம் ஆனால் அல்பிராசத்தும் அல் அஹஸ் ஈமான் ஈமானுடைய தன்மை ஈமானுடைய வெளிச்சம் அதனுடைய ஒளிமயமான நிலை எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த பிறாசா என்பது அவருக்கு ஏற்படும் தூர நோக்கு தொலைநோக்கு என்பது ஏற்படும் இந்த பிராசா என்பது ஏற்படுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சில ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள் கண்களை பாதுகாத்து கொண்டாரோ அனிஷா மனோ இச்சைகளை விட்டு தன்னுடைய நப்சை தடுத்துக் கொண்டாரோ அம்மர்த்து தன்னுடைய மனத்தை தன்னுடைய உள் உள்நிலையை அல்லாஹு தாலாவுடனே தொடர்பு கொள்ள கூடிய நிரந்தரமான தன்மையை கொண்டு தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டாரோ பாத்தி நகோபிணா இன்னும் தன்னுடைய மனம் உடல் மனம் ஆகியவற்றை சுண்ணத்தான விஷயங்கள் ரசூல்ல சுண்ணத்தான முறைகளை கடைபிடிப்பதின் மூலமாக அமைத்துக் கொண்டாரோ அவ்வதோ ஹலாலான உணவை சாப்பிடுவதன் மூலமாக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாரோ அவருடைய பிறாசா தவறிவிடார் அவர் எதை சொன்னாரோ அது அவருடைய விஷயத்தில் எவரை பற்றி சொன்னாரோ அவருடைய விஷயத்தில் அது நடந்தே பிறாசா இருக்கும் ஒரு உதாரணம் சில நிறைய உதாரணங்கள் இருக்குங்க ஒரு உதாரண உதாரணத்தை சொன்னால் நாம் அதை விலகிக்கொள்ள முடியும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹே அலி அவர்களும் இமாம் முகமது ஹசன் ருலி அல்லா அவர்களும் ஹரம் ஷெரீஃப்ல உட்கார்ந்து மக்காவிலே ஹரம் சரி உட்கார்ந்து ஒரு மனிதர் தூரத்திலிருந்து வருகின்றார் மொஹமது சொன்னதுல்லாஹிலே அவர்கள் சொன்னார்கள் அதோ வரக்கூடிய அந்த மனிதர் அவர் நஜ்ஜாராக இருப்பார் அதாவது தச்சராக இருப்பார் கார்பென்டர் கார்பண்டராக அவர் இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்ன அவர் கார்பன்டர் அவர் பார்த்தா தெரியாது கார்பன்டர் வேலை செய்யறது அப்படின்னு சொன்னார் ஷாஃபிர் அகம்துல்லா சொன்னாங்க இல்லை இல்லை எனக்கு பார்த்தா அவர் வந்து ஹத்தாதாக பொற்கொள்ளராக அதாவது இந்த இரும்பு செம்மட்டி அடிக்கிற ஒரு பேர் சொல்லுவார் கொல்லர் கொல்லன் கொல்லராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னேன் சரி கேட்டுருவோமே அவர் பக்கத்தில் வந்தார் சகோதர நீங்கள் யார் எங்க இங்கிருந்து வர்றீங்க என்ன வேலை செய்ய நான் முதல்ல கொல்லனாக இருந்தேன் இப்போ தச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு ரெண்டு பேர் சொன்னாலும் சரி இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கறேன் என்னுடைய உஸ்தாத் அமானி ஹசரத் லால்பேட்டையில் இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதுனே அமானிஹ் அவங்க ஒரு பள்ளப்பட்டிக்கு அவங்க நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நிறைய சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் மாதிரி பள்ளப்பட்டிக்கு போயிருந்தாங்க அப்போ ஜனங்கள்லாம் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார்கள் அதனால் நீங்கள் இந்த பிறாசா நல்லா சொல்லுவீங்கன்னு சொல்லி கேள்விப்படணும் ஒரு ஆளை பற்றி குறி நல்லா சொல்லுவீங்க ஆள் ஆமாப்பா சமயத்தில் அது வரன்னு சொல்லுவேன் என்னப்பா அப்பா இல்லாது தான் அங்கே வர்றார் ஒருத்தர் அது கொஞ்ச நேரம் ஒருத்தர் வந்திருக்கார் இவர் என்ன தொழில் செய்கிறான்னு சொல்ல முடியுமா அவரு கொஞ்ச நேரம் எப்படி பார்த்தாங்க அவர் வந்துட்டு இருக்கார் மசீதில் உட்காந்துருக்கிறாங்க வந்துட்டு இருக்கார் இப்போ இங்கே எந்த சம்பவம் மாதிரியே அவர் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மளிகை கடை வச்சிருக்கார் அவர் வந்தார் வந்தோடனே நீங்கள் என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எல்லாம் கேட்டேன் நான் ஜவுளி வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னாரு ஜவுளி கடை வச்சிருக்கீங்களா ஆமாம் முதல்ல மளிகை கடை வச்சிருந்தேன் இப்போ ஜவுளி கடை வச்சிருக்கேன் அப்படின்னாரு முதல்ல வச்சிருந்தது தெரியுது இப்போ வச்சிருக்கிறது அதுக்கு பின்னாலும் உள்ளது இது மாதிரி பிறாசா என்பது ஒரு மூமி நாள மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட அஞ்சு விஷயங்கள் ஹராமை விட்டும் தன்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வது ஷஹவாத் மனோ ஈச்சைகளை விட்டு தன்னுடைய நப்சை பாதுகாத்துக் கொள்வது தன்னுடைய உள் மனத்தை முராக்காபாவை கொண்டு அல்லாஹாலாவுடன் தொடர்புடையதாக இருப்பதை கொண்டு பாதுகாத்துக் கொள்வது ரசூல்லாய் சல்லல்லா அலைமுறை சுண்ணத்தான் நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக தன்னுடைய மனதை பாதுகாப்பது அதே மாதிரி ஹலால் ஹலாலான பொருளை சாப்பிடுவதன் மூலமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுவது இந்த ஐந்து நிலைகள் இருந்தால் அவருக்கு பிராசா ஏற்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஹசரத் அனஸ் அலி அல்லாஹத்தா அலா சுல்லாஸ்லத்துடைய மிகப்பெரியமான ஒரு சஹாபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் ஒரு தலைவை ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹத்த அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சுல்லாவுக்கு பின்னால அபு பக்ரம் உமருக்கெல்லாம் பின்னால உமர் அலி உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நான் என்னுடைய இடத்திலிருந்து போய்கொண்டிருந்தேன் நான் உஸ்மான அந்த மஜிலிசுக்கு உள்ளே நுழைந்தவுடனே நான் வழியிலே போகும்பொழுது அந்நிய பெண் ஒருவர் என்னுடைய கண்களிலே பட்டு விட்டார் அந்த பெண் ரொம்ப அழகாக இருந்தார் பார்த்துட்டு போயிட்டேன் சஹாபியே வந்து நம்ம பெண்ணை பார்த்தாரு ஆசையோடலாம் சொல்ல முடியாது ஒரு அழகான பெண் எதிரில் வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டு அவ்வளோ போயிட்டேன் பெ அழகை பற்றி நான் கொஞ்ச நேரம் சிந்திக்க வேண்டியது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தோம் பார்த்தேன் அப்படியே ஒரு ஒரு வினாடி நேரம் இருக்குமோ அதை விட கம்மியா கூட இருக்கணும் பார்த்துட்டு போயிட்டேன் உஸ்மான அவருடைய மஜிலிஸ்க்கு நான் போன உடனே சொன்னார்கள் இப்பொழுது உங்களிலே ஒருவரை நிலத்தில் வந்திருக்கிறார் அசார் அவருடைய கண்களிலே தெரிகின்றது என்றார் ஒரு பெரிய சகாபி தன்னுடைய மகளை போன்று ஆக்கி கொண்டவர் ஒரு நிமிஷமால அதை விட குறைவாக அனுசரஞ்சல்ல பார்த்தாங்க ஆஹா அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்தது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஊஹையூர்லே செல்லம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் வகை வருதா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் வகை வருதா உஸ்மான் அல்ல அல்லா தாலாம் சொன்னார்கள் லா வகை வரவில்லை வலாக்கின் தமிசிரத்தும் புருஹானும் ஃபிராசத்தும் சாத்தியா இது மன கண்காட்சி இது ஒரு புருஹான் தெளிவான ஆதாரம் இது உண்மையான ஃபிராசா தொலை நோக்கு இது என்பதாக உஸ்மான் அல்ல அல்லாத்தாலாம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படும் அப்பாஸ் ஒரு சொல்லுகிறார்கள் இந்த பிராசா கிடைத்தால் இந்த ஷர்த் இருக்கணும் எல்லா அமல்களும் இருக்கணும் சும்மா நம்மளுக்கு கிடைக்காது இமன் அப்பா சிலை அல்லாத்தாலான் சொல்லுகின்றார்கள் என்னிடத்தில் யாராவது ஒருவர் பேசினால் அவரை பேச்சை வைத்தே நான் சொல்லிவிடுவேன் இவர் சட்டம் விளங்கி மார்க்க சட்டம் தெரிந்தவரா அல்லது தெரியாதவர் நான் சொல்லிவிடுவேன் என்பதா இதை சாதாரணமாக சொல்லலாம் ஒருவர் பேசுகின்றார் என்று சொன்னால் அவருடைய பேச்சை வைத்தே நாம் அவரை பற்றியுள்ள நிலைகளை விளங்கி கொள்ள முடியும் உண்மையிலே ஈமானுடைய அந்தஸ்து உயர்ந்தது மிக உயர்ந்தது ஈமான் என்பது அல்லாஹை நம்புவது என்பது வெறுமனே ஈமானுக்கு ஈமானுடைய அடிப்படையில் அமல்கள் செய்வது பிறகு உலகத்திலே வாழ்வது அதன்படி பிறகு கபருக்கு போவது சொர்க்கத்துக்கு போவது என்பது மட்டுமல்ல அடுத்தவருடைய ம மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து அவர்களையெல்லாம் நல்லவர்களாக ஆக்குவதற்கு இருக்கக்கூடிய அற்புதமாக தாரீமுடைய கித்தாபில் எங்கூட வரும் அதற்கு அபு ஹனிஃபா ரஹமித்துலாஹ் அலேஹ் அவர்கள் ஒலி செய்யும் பொழுது பலரும் ஒலி செய்வார்கள் ஒவ்வொருவருடைய ஒலுவுடைய அந்த தண்ணீர் கீழே விடும் பொழுது அவர் என்ன பாவம் செய்து கொண்டிருந்தார் என்பதை கண்ணால் கார்ந்தார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டேன் ஒரு தடவை அவர்களுக்கு முன்னால் ஒரு வாலிபர் ஒலி செய்து கொண்டிருக்கின்றார் ஒலு செய்த தண்ணீரிலிருந்து இவர்களுக்கு இமாம் அவர்களுக்கு தெரிய வருகின்றது இவர் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்படுவதில்லை பெற்றோர் செல் கேட்பதில்லை என்ற பெரும் பாவம் அது அந்த பாவம் அந்த தண்ணீர் கீழே விழுகின்றது வாலிபரே உன்னுடைய பெற்றோருக்கு அடிபணிந்து நடந்து கொள் சொன்னார் அந்த வாலிபர் ஆச்சரியப்பட்டு போனார் எப்படி இவருக்கு தெரியும் உடனே இமாமபனிபராம்துள்ளவர்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துவிட்டது யாரெல்லாம் அடுத்தவருடைய குறையை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாக்கி வைத்து விட்டாய் என்று உடனே துவா செய்தார்கள் அன்றிலிருந்து அந்த விஷயம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது யாருடைய பாவம் தெரிகிறது குற்றத்தை தெரியக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது என்று சொன்னார் அதுவும் தண்ணீரின் மூலமாக அந்த குற்றம் வெளிப்படும் பொழுது அதை காணக்கூடிய பாக்கி இதற்கு பெயர் ஃப்ராசா இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தால் அவர்களுக்கு முன்னால் சென்ற அந்த நபிமார்களுடைய சம்பவங்களிலே பெற்றவர்களுடைய நிகழ்ச்சிகளிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு முதலாவதாக அதிகமாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு உண்டு ஆனால் மற்றவர்கள் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு சிறப்பாக அது ஏற்படும் என்பதை அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுங்கள் என் பி தாரிகலா ஆயாத்தவசி இந்த லூத் அலை சலாத்துடைய சம்பவத்திலே தொலைநோக்குடையவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக சொல்லுங்கள் வைன்னகா லபி சபீலி முகீம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் வக்காவாசிகளை பார்த்து அல்லாஹத்தல்ல சொல்லுகின்றான் நீங்களெல்லாம் கோய் வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில்தான் அவர்கள் வாழ்ந்திருந்த இடம் இருக்கின்றது வய அந்த மதீனா அந்த அந்த பட்டம் அவர்கள் வாழ்ந்திருந்த அந்த ஊர் சத்தூம் என்பதாக அந்த ஊருக்கு பெயர் நூத்தரசில் அவர்கள் வாழ்ந்திருந்த ஊர் லபி சபீஇலி முகீம் நீங்கள் போகக்கூடிய நேரான வழியில்தான் அது இருக்கின்றது அது இன்னும் அழியவில்லை அதனுடைய ஆசார்கள் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றன என்ன ஃபி தாலிக ல ஆயாத்தில் ஆயத்தல்லில் நிச்சயமாக சொல்லப்பட்ட இந்த சம்பவத்திலே மூமின்களுக்கு அல்லாவே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு படிப்பிலை இருக்கின்றது நம்பிக்கை கொள்ளக்கூடியன்னா அல்லாவையும் ரசூலையும் மனதார நம்பி அந்த நம்பிக்கையிலே வலிமை உடையவர்களாக இருப்பவர்களுக்கும் என்று என்றும் பொதுவா சம்பவங்களிலே படிப்பினை ஏற்படுவது ஈமானுடைய நிலையை பொகுத்து என்பதை குறிப்பிடுகின்றார் அவர்களுக்கு பிறகு அடுத்து அல்லாஹாலி ஷாஹிப் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றார் ஷாஹிப் அலேஸ் கோமகள் வாழ்ந்திருந்த பகுதி இருக்கின்றதே அது நிறைய மரங்கள் சோலைகள் அடை அடர்ந்த ஒரு பகுதி அடர்ந்த சோலைகள் உள்ள ஒரு பகுதி பல்வேறு விதமான மரங்கள் அதிலே இருந்தன அந்த சோலைக்கு ஐக்கா என்பது அல்லஹா குறிப்பிடக்கூடிய பெயர் அஸ்ஹாபுல் ஐகத்தி சோலைகள் உடையவர்கள் அதாவது மரங்கள் அடர்ந்த பகுதியிலே வாழ்ந்திருந்த அந்த மக்கள் வயின் நிச்சயமாக ஐக்கா உடையவர்கள் சோலைவாசிகள் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் என்றும் சொல்லுகின்றனர் அவர்கள் ஷோஹிப் அலைத்துடைய கோபம் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் என்ன அநியாயம் செஞ்சாங்க முன்னால் நிறைய சம்பவங்கள் சம்பவங்கள் நிறைய வந்திருக்கு அநியாயம் என்ன தெரியுமா சிரிக்கு வைக்கணும் அல்லாவுக்கு இணை வைப்பதுதான் அநியாயி அதே மாதிரி வழிப்பறி கொள்ளைக்காரர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் நல்ல வசதி உள்ளவங்க தான் இருந்தாலும் அந்த பக்கம் வரக்கூடியவர்கள் வரக்கூடியவர்களை எல்லாம் மடக்கி பொருள்களை கொள்ளை எடுப்பார்கள் அவருடைய வழக்கு அதைவிட மிகப்பெரிய ஒரு குற்றம் வியாபாரிகளாக அவர்கள் இருந்தார்கள் அள அளப்பதிலும் நிறுப்பதிலும் குறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதான் அநியாயம் இப்போ மூன்று விதமான செயல்கள் இங்கே சொல்லப்படுகின்றன அல்லாவுக்கு இணை வைப்பது வழிப்பறி செய்வது அளவு நிறுவையிலே குறைவு செய்வது இந்த மூன்று விதமான தன்மைகள் அநியாயங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றன இந்த அநியாயக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹாலா ஷோம்பிப் அலேஸ்வலாம் அவர்கள் மூலமாக பல்வேறு விதமான உபதேசங்களை அவருக்கு செய்தார் அவர்களுக்கு செய்தார் எந்த உபதேசங்களையும் அவர்கள் கேட்கவில்லை கடைசி அவர்களையும் அழித்தார் அல்லாஹத்த முன்னால் உள்ள ஆயத்துகளிலே வந்திருக்கின்றது அவர்கள் அளவு நேர்வுகளை குறைவு செய்தார்கள் என்பதாக இது சம்பந்தமாக அல்லாஹத்தாலா வயலுள்ளில் என்று ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கின்றார் புறான முப்பதாவது ஜூஜில் வரக்கூடிய சூரா அளவு நிறுவையிலே குறைவு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹா அதிலே சொல்லுகின்றார் வயலுள் அளவு நிறுவையிலே குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் மிகப்பெரிய கேடுதான் வயல் என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன கேடு முதல் அர்த்தம் நரகம் இரண்டாவது அர்த்தம் நரகத்திலேயே வயல் என்று ஒரு தனியான ஒரு பகுதி இருக்கின்றது அந்த பகுதி மிக கடுமையான தண்டனைகள் நிறைந்த பகுதி நரகத்தினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த வயல் என்ற அந்த பகுதிக்கு நீ கொண்டு சென்று விடாதே அந்த பகுதியிலே போட்டு விடாதே என்று மற்ற நரகத்தினுடைய பகுதிகளெல்லாம் அல்லாஹத்தாலாவிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றன என்பதாகவும் ஹதீசரே சொல்லப்படுகின்றன அப்படிப்பட்ட கடுமையான தண்டனை உள்ள ஒரு பகுதி அந்த இடம் நரகத்திலே இங்கே அளவு நிறுவையிலே குறைவு செய்தவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹால சொல்லுகின்றனர் அதே போன்று வயல் என்பதற்கு கேடுதான் என்று சொன்னால் உலகத்திலே அளவிலும் நிறுவையிலும் குறைவு செய்யக்கூடிய மனிதர்கள் யார் யார் இடத்திலெல்லாம் இவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்களோ எல்லாருடைய சாபத்திற்கும் இலக்கானவர்களாக ஆகிடுவார் ஒரு மனிதன் மனவேதனைப்பட்டு ஒரு மனிதனை சாபமிட்டால் அந்த சாபத்தினுடைய பீடை அவருடைய காலம் முழுவதும் இருக்கும் பல மனிதர்களோடு இவன் கொடுக்கல் செய்யும் பொழுது அத்தனை பேரும் சாபமிட்டால் எவ்வளவு பெரிய சாபத்திற்குரியவராக உலகத்திலே மாற்றப்படுகின்றான் அவன் ஆக்கப்படுகின்றான் அது வயல் என்பது உலகத்திலும் கிடைக்கும் பிறகு ஆகிலத்திலும் அவனுக்கு கிடைக்கும் என்றார் அல்லாஹால சொல்லும் போதில் மனிதர்களிடத்திலிருந்து ஏதாவது பொருளை அளந்து வாங்கினால் நிறுத்து வாங்கினால் நிரப்பமாக வாங்கிக் கொள்ளுவார்கள் வயதா காலோகம் அவ்வசனோகம் மனிதர்களுக்கு இவர்கள் அளந்து கொடுத்தால் நிறுத்த கொடுத்தால் குறைவு செய்வார்கள் இவங்க கொடுக்கும்போது கம்மியாக கொடுக்கிறது அவரு வாங்கும் போது நிரப்பமாக வாங்கிறது வியாபாரிகள் மிக ஜாக்கிரதையாக இந்த ஆயத்தை கவனிக்க வேண்டும் எந்த வியாபாரம் செய்தாலும் சரி அளவு நிறுவகளை குறைவு செய்யக்கூடிய நேரத்திலே மிக கடினமையா கடினமான தண்டனை உண்டு என்று அது இந்த கோபுகளுடைய பழக்கம் ஷோஹிப் அலிஸ்லாக்குரிய அந்த கோபுகளுடைய பழக்கமாக இருந்தது ஆகவே அல்லாஹால அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக குறிப்பிட்டு ஷோஹிப் அல்லாம் சொன்னார்கள் பலகாலம் உபதேசம் செய்தார்கள் நபிமார்கள் என்ன செய்தார்களோ அந்த உபதேசங்களை எல்லாம் செய்தார்கள் கடைசியாக அவர்களை அல்லாஹாலா அழிக்க வேண்டும் என்று நாடி நான் அழித்தன் அவர்கள் அவர்களையும் நாம் பழி வாங்கினோம் அவர்களையும் பழி வாங்கினோம் தண்டனையை கொண்டு பழி வாங்கினோம் சொல்லி இருக்கிறோம் இவர்களுக்கு தண்டனை எப்படி வந்தது என்று சொன்னால் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கல அல்லாஹுடைய தண்டனை வரும் நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க கொள்ளை அடிக்காதீங்க உங்களுக்கு நல்ல வசதி கொடுத்துருக்காங்க அல்லாத்தால நீங்க வழிப்பறி கொள்ளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அளவு நிறுவில குறைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மிகச்சரியாக நிறுத்த கொடுங்கள் அளர்ந்து கொடுங்கள் என்றெல்லாம் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் எதையுமே கேட்கல அல்லாஹை வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்காதீர்கள் என்றெல்லாம் சீர்க்கை பற்றியும் ஈமானை பற்றியும் சொல்லி கொண்டே வந்தார்கள் கேட்கல கடைசியாக எல்லா மக்களும் சொல்லுவதை போன்று அவர்களும் சொன்னார்கள் நீங்கள் எங்களுக்கு பயங்காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அல்லாஹுடைய தண்டனை வரும் வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்க வரதா தான் வர சொல்லுங்க பார்க்கலாம் என்ன தண்டனை வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கடைசி அல்லாஹலா அவர்களுக்கு ஒரு தண்டனையை ஏற்படுத்தினார் என்ன தண்டனை என்று சொன்னால் கடுமையான வெயில் காயக்கூடிய ஒரு சூழ்நிலை கடுமையான வெயிலுடைய உச்சகட்டமான வெயில் இப்போ நம்ம சாதாரணமாக அரபு நாட்டில் பார்க்குறோம் என்ன நாற்பத்தஞ்சு டிகிரி ஐம்பது டிகிரி அப்படின் சொன்னால் ஐம்பது செல்சியஸ்லாம் சொல்கிறேன் ஐம்பது செல்சியஸ் நாற்பத்தஞ்சு செல்சியஸ்னு சொன்னால் வெளியே வர முடியாது ஐம்பது அறுபது அப்படின்னு வச்சுங்க இது மாதிரி உச்சகட்டமான ஒரு வெயிலுடைய தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் வெளியும் வர முடியாது உள்ளேயும் இருக்க முடியாது வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வெளியும் வர முடியாது அப்படிப்பட்டவர் சொன்னார் ஒரு ஏழு நாள் கடுமையான வெயில் காய்ந்தது இரவிலும் அதே மாதிரி பகலிலும் அதே மாதிரி ஏழு நாள் இரவும் பகலாக அவர்கள் கடுமையான அந்த வெப்பத்திற்கு வெப்பத்தினால் தாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுவாயம் ரபி உங்களுக்கு அழிவு வரப்போகுன்றது அழிவு வரப்போகின்றது சில பேர் நினைச்சாங்க ஓ இதுதான் அழிவு போல இருக்கு வெயிலாலேயே வெயிலாலேயே செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இல்லை ஏழு நாள் ஆச்சு ஏழு நாள் ஒன்றும் ஆகலை அப்ப அவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு ஏழு நாள் ஒன்றும் நடக்கல அதனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏழாவது நாள் அல்லா ஏழு நாள் முடிந்தவுடனே என்ன பண்ணா ஒரு நிழலை ஏற்படுத்தினான் வெயில் போய் நிழல் வந்துடுச்சு ஆ ரபி சொன்னது பொய்யா போச்சு நம்ம சைடு நம்ம கரெக்டா இருக்கிறோம் அதனாலதான் இப்போ பாரு அல்ல என்ன பண்ணா அதாவது எல்லாம் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் நம்ப நம்பியிருந்தான் இந்த மாதிரி வெயில் ஏற்ப நிழல் ஏற்பட்டு போச்சு அந்த நிழல் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த ஊரினுடைய ஒரு பகுதியில் ஊரினுடைய ஒரு பெரிய மைதானம் அந்த மைதானத்தில் ஃபுல்லாக நிழலாக இருந்த அந்த ஊருடைய பல பகுதிகளில் இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிழலுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நிழல் வெயிலில் இருக்க நிழலுக்கு வந்து ஒதுங்குவாங்க அந்த மாதிரி நிழல் வந்து அந்த நிழல் ஒரு பகுதியில் இருந்தது ஊரில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்த நிழலுக்கு வந்தாங்க குழு குழுன்னு காத்து நிழல் வீசு நிழல் அடிக்குது எல்லாம் ஃபல் தச்சா ஃபல் தஜ ஊ இலைஹா வஜா கீழே வந்து எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க அல்லாஹாலா ஷாஹிபலாய் இஸ்லாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கும் எச்சரிக்கை செய்து அந்த ஊரை விட்டு அவங்க போயிட்டாங்க அது முதல்ல எல்லா நபி நடக்கக்கூடிய விஷயம் அவங்க போயிட்டாங்க இவங்க பூராவுமே அந்த நிழலில் வந்து தங்கியிருக்கிறாங்க நிழலிலே அவர்கள் சுகமாக இருந்து கொண்டிருந்த திடீர் என்று ஒரு பெரும் நெருப்பை அல்லாஹல்ல அனுப்பினார் ஒரு ஆள் விடாமல் எல்லாத்தையும் கருத்து அதுதான் அவர்களுக்குரிய தண்டனை நபி ஷாஹிப் அலையாத்துடைய அவர்கள் அளவு நிறுவையிலே அல்லாஹுக்கு இணை வைப்பதோடு அளவு நிறுவையிலே குறைவு செய்வதன் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய தண்டனை அவர்கள் முதல்ல சொன்னூத்து அலையாத்துடைய கோபங்கள் இப்பொழுது ஷோஹிப் அலே சொல்லாத்துடைய கோபங்கள் வாழ்ந்திருந்த அந்த பகுதி அந்த இடம் அந்த ஊர் இந்த மக்காவாசிகள் ஷாமுக்கு போயிட்டு வர்ற வழியில தான் இருக்கு வய இன்னகுமா அந்த நிச்சயமாக அந்த இரண்டும் அந்த இருவருடைய இடம் இரண்டும் சொன்னால் லூத் அலேஸ்லாத்துடைய அந்த பட்டணமும் அசஹாபுல் ஐகா என்ற அந்த சோலைவாசியில் ஷாயிபு அலாய் சாலாத்தினுடைய வாழ்ந்திருந்த அந்த பகுதியும் லபி இமாமீ முபீன் மிக தெளிவான வழியில்தான் இருக்கின்றது வழி தரீக் அப்படிங்கிறது இமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹால சொல்கிறாரு குரான் இமாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இமாம்னு சொன்னிச்சு இமாம்கிறதுக்கு இந்த இடத்துல தரீக் வழி முபீன் மிக தெளிவான வழியிலே தரியக்கும் முபீன் இப்படி தரியக்கின் முபீன் தெளிவான வழியிலே அது மறைமுகமாக அங்கே இங்கே ஒதுக்கி இல்லை இந்த பக்கம் போகணும் கொஞ்சம் தூரம் போகணும் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போகணும் எங்கேயும் உள்ளே இருக்குது நிலை இவர்கள் போகக்கூடிய வழியில் தான் அந்த ரெண்டு ஊரும் இருக்குது இவங்களுக்கு படிப்பினை வர வேண்டுமே என்று அல்லாஹத்தல்லா சொல்லுகின்றார் அடிக்கடி போகிறீங்க பார்க்குறீங்க அந்த ஊரை இது ஷோயிபலேஸ்லா வாழ்ந்த அந்த கோபங்கள் வாழ்ந்திருந்த ஊர் அழிக்கப்பட்டது இது லூத் அலைசலாத்துடைய ஊர் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க நினைக்கிறேன் தெரிஞ்சது உங்களுக்கு அப்படி இருந்து ஏன் நீங்கள் படிப்பினை பெறுவதில்லை என்று கேட்கிறார் வைன அடுத்த அல்லாஹத்தல்லா ஷைருவாசிகளை பற்றி சொல்லுகின்றார் மிக பராக்கிரமாசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்தார்கள் திட்டமாக ஷைரு உடையவர்கள் ஷைஜினா அந்த இடத்துக்கு பேர் மதீனாவிலிருந்து தபூக்கு போகக்கூடிய வழியில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஷைஜி ஷஜிறுவாசிகள் ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள் திட்டமாக முர்சலீன் தங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை பொய்யாக்கினார் ஒரு ரசூல் தானே வந்திருப்பாரு பல ரசூல் சொல்றாள்ல ஒரு ரசூலை பொல்ல பொய்யாக்கினால் எல்லா ரசூலையும் பொய்யாக்கியதை போன்றுதான் அதனால அதை பன்மையாக அல்லாத்தால சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது அல்லது இவருடைய மூதாதையர்கள் முன்னால் இருந்தவர்கள்லாம் ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு ரசூரை பொய்யாக்கினார் அந்த வரிசையில் இவங்களை வந்திருக்கிறாங்க வழக்கம் கதபா சஹாபுல் ஹெஜ்ரல் முர்சலீன் ஹஜ்ரு உடையவர்கள் ஹெஜ்ரு என்ற அந்த பகுதி உடையவர்கள் முர்சலீன்களை ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள் ரசூல் சல்லா அலே ஹெஜ் என்ற அந்த இடம் தபோக்கு போகிற வழியில் இருக்குது அவர்களுக்கு நாம் நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாக ஆகிவிட்டார் நம்முடைய அத்தாட்சிகள் அப்படின்னு சொன்னா அங்கே சமூக அதாவது கூட்டத்தினர் அல்லாஹால அவர்களுக்கு நபி சாலிஹா அலை அவர்களை நபியாக அனுப்பினார் அவர்களும் அதை மறுத்தார்கள் அவர்கள் சொன்னதை மறுத்தார்கள் கடைசியாக எங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் கேட்டார்கள் கொடுத்தார்கள் அல்லாஹல்லாவுடைய உதவியினார்கள் அதுதான் ஒட்டகம் அது சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஒட்டகம் எப்படி இருக்கு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பெரிய பாறை கல் பாறாங்கல்லை காட்டினார் இந்த பாறைக்குள்ளே இருந்து அந்த ஒட்டகம் வர வேண்டும் வந்தவுடனே அந்த ஒட்டகம் கர்ப்பிணியாக இருக்க வேண்டும் வந்தவுடனே குட்டி போட வேண்டும் அது மாதிரி ஒரு ஒட்டகத்தை நாங்கள் பார்த்திருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒட்டகம் வேண்டும் என்பதாக சொன்னார் இந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லும் பொழுது முன்னால் விளக்கம் ஆயத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு ஐந்து விதமான தன்மைகளை அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஒரு பெரிய பாறைக்குள்ளே இருந்து அந்த ஒட்டகம் வர வேண்டும் ஒன்று இரண்டாவது அது வெளியே வந்தவுடனேயே அது கர்ப்பிணியாக இருக்க வேண்டும் உடனே அது குட்டி போட வேண்டும் மூன்றாவது அது மிக பிரமாண்டமானதாக இருக்க வேண்டும் எங்கள் ஊரில் உள்ள ஒட்டகத்தை போல இருக்கக்கூடாது பிரம்மாண்டமான ஒட்டகமாக இருக்க வேண்டும் நாலாவது அதிகமான பால் கொடுக்கக்கூடிய ஒட்டகமாக இருக்க வேண்டும் குட்டி போடணும் பொம்பளை ஒட்டமாக தான் இருக்க பெண் ஒட்டகம் அது பாலும் கொடுக்கணும் அந்த பால் எவ்வளோ இருக்கணும் என்ற அஞ்சாவது எங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் குடிக்கிற மாதிரி இருக்கணும் பால் ஒரு ஒட்டகத்தின் மூலமாக கறக்கப்படக்கூடிய பால் எங்கள் ஊரில் எல்லாேருக்கும் போதுமானதாக இருக்கும் நால அது நாலாவது அஞ்சாவது இல்லை அது அஞ்சாவது அதனுடைய அதற்காக வேண்டி ஒரு தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிணறு இருக்க வேண்டும் அந்த கிணற்றிலே அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலை இருக்கவே என்பதாக எல்லாம் கேட்டார் சாலிஹலி இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள் வாக்குறுதி வாங்கினார்கள் சரி அல்லாஹாலாவுடைய குதிரத்தினால் நீங்கள் சொல்லுகிற மாதிரி அந்த ஒட்டகம் வந்தால் ஈமான் கொள்வீர்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஈமான் கொள் அப்படின்னு சொன்னார் அல்லா இடத்துல துவா செய்தார்கள் அல்லாஹாலா அந்த பாறைக்கு அருகிலே மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடினார் எல்லாம் ஒரு ஆளும் கூட கிடையாது ஊரில் எல்லாம் இங்கே வந்தேன் சாலிஹலே இஸ்லாமர்கள் துவா செய்தார்கள் அந்த பாறை பிளந்தது பாறைக்குள்ளேயிருந்து ஒட்டகம் பெரிய ஒட்டகம் மிக பிரம்மாண்டமான ஒட்டகம் உயரம் அறுபது அடி என்பதாக சொல்லப்பட்டது இன்னொரு அறிவிப்பில் ஒட்டகமும் வந்தது ஒட்டகத்திற்கு பின்னால் குட்டியும் வந்தது என்பதாக இருந்தே குட்டி முதல்ல சொன்ன கருத்தின்படி அது கர்ப்பமான ஒட்டகையாக இருந்தது வெளியே வந்தவுடனே அது குட்டி போட்டது என்பதாக இப்ப அந்த ஒட்டகத்தை பார்த்தவுடனே இது மிகப்பெரிய சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்காவாசிகள் அப்படித்தானே சொன்னாங்க இவர் முமது சல்லா அலே சொல்ல இந்த பூமியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய சொன்னால் செய்து விடுகின்றார் எதா சொன்னாலும் செஞ்சிடுற அதனால பூமியை விட்டு அப்பால் வானத்தில் எதையாச்சும் செய்ய சொல்லுவோம் அப்படின்னு மக்காவாசிகள்லாம் முடிவு பண்ணி சந்திரனை பிளந்து காட்ட சொன்னார் அல்லாஹால அதை ஏற்றுக்கொண்டார் அபு குபைஸ் அந்த மலைக்கு சென்றார்கள் மக்காவாசிகள் எல்லாம் சூழ நின்றார்கள் தங்களுடைய களிமா அவர்கள் நாள் இஷாரா செய்தார்கள் சந்திரனை பார்த்து சந்திரன் இரண்டாக பிளந்தது அரையறைக்கால் பகுதி ஒரு பகுதி கால் பகுதி ஒரு பகுதியாக இரண்டு துண்டுகளாக பிளந்தது அந்த இரண்டுக்கு மத்தியிலே பார்த்து அவர்கள் சொல்ற சொல்லுகின்ற அறிவிக்கின்றார்கள் அந்த ரெண்டு துண்டுகளுக்கு மத்தியிலே காபாவை நான் பார்த்தேன் சிலர் இதுவேறு பொருளை பார்த்தேன் அதாவது ரெண்டு துண்டு தனி தனியாக விலகி போய்விட்டது அப்படின்னு ஒட்டி ஒரே இடத்துல இல்லை பிளந்த அந்த ரெண்டு துண்டுகளும் ஒரு பகுதி இந்த பக்கம் ஒரு பகுதி அந்த பக்கம் போயிடுச்சு ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு துண்டுகளுக்கு மத்தியிலே இதை நான் பார்த்தேன் நம்ம நாட்டிலேயும் கூட சேரமகன் பெருமாள் பார்த்தார் இங்கே கொடுங்களூரில் அது அவர் தான் பார்த்துருக்காரு அன்னைக்கு குப்பரிகளை மேலே நின்று அவர் உலாத்திட்டு இருந்திருக்கார் சந்திரன் பிறந்தது அந்த காலத்தில் உள்ள ஜோதிடத்தில் மற்ற இடத்துல கேட்டார்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அரபு நாட்டில் ஒருவர் தன்னை நபி என்பதாக சொல்லி கொண்டு வந்திருக்கின்றார் அவருடைய ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும் என்பதாக நாங்கள் நினைக்கின்றோம் அவர் பல முந்திய வேத புத்தகங்களையெல்லாம் படித்திருக்கின்றார் அதனால் கண்டிப்பாக அப்படின்னா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அரசை துறந்து இங்கிருந்து மதினாவுக்கு போனார் கடைசியாக ஈமான் கொண்டார் போர்க்களத்திலே கலந்தார் இறந்து விட்டார் என்று சொல்லி ஈமான் கொண்டு இறந்து விட்டார் என்பதாக சரித்திரம் குறிப்பிடுது இன்னையும் கூட அவருடைய பெயரால் பின்னால் மாலிக் கொண்டு இங்கே வந்தார் முதல் நூற்றா ஹிஜிரி முதல் நூற்றாண்டில் அவர் ஒரு மஸ்ஜிதை கட்டினார் அந்த மஸ்ஜிதும் கூட இப்பொழுது கொடுங்கலூர் என்ற அந்த இடத்துல சேரமான் சேர் சேரமான் மாலிக் மஸ்ஜித் என்பதாக அதற்கு பெயர் அது ரசூல்லாய் சல்லா அலிசலுடைய இருக்கக்கூடிய காலத்திலேயே அதை கட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்ற வரலாறு பார்த்தார் என்பதற்காக பிளந்த பிறகு என்ன சொன்னாங்க இது பெரிய சூன்யம் என்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க எதை கேட்டாங்களோ அதை செஞ்சாங்க ரசூல்லாய் சல்லாஹ் அலிசல்லாம் செய்து கொடுத்தார்கள் ஆனாலும் போயிட்டாங்க எப்படி இருந்தாங்க இந்த மனிதர்கள் இந்த சமூத் கூட்ட சாலி அலேஸ்லாத்துடைய கோபங்கள் சமூத் கூட்டத்தினர் மிகப்பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் அதனால் அவ்வளோ பெரிய ஒட்டகத்தையும் அல்லாத்தால் அவர்களுக்கு காட்டினார் ஒக்கானு என்னமேன ஜிவாலி புயூத்தன் ஆமினி அவர்கள் மலைகளில் வீடுகளை குடைந்து குடியிருந்தார்கள் அச்சமற்றவர்களாக மலைகளை குடைந்து வீடுகளை ஏற்படுத்தினர் இப்போ ஒரு மலையை குடைறதுன்னு சொன்னால் எத்தனை இயந்திரங்கள் தேவைப்படுது எவ்வளோ நாளாகுது எத்தனை மனிதர்கள் உழைக்க வேண்டியது சாதாரணமாக ஒரு வீடு கட்டுவதை போன்று தங்களுடைய கைகளிலே உள்ள ஆயுதங்களின் மூலமாக மலைகளை குடைந்து குடைந்து தங்களுக்கு இருப்பிடங்களை ஆக்கி கொண்டார்கள் என் ஹைத்தூனர் தோண்டினார்கள் என் ஹைத்தூன்னு சொன்னால் ஒரு அதை சுற்றி அது வச்சு அடித்து தோன்றமொழியா செதுக்கிறோம் அது மாதிரி செதுக்கி எடுத்தார் காணும் என் ஹைத்தூணமி ஜீபாதி முயத்தன் மலைகள் இருந்து வீடுகளை செதுக்கி கொண்டார்கள் அதில் ஆமினியின் அச்சமற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் எந்த ஆபத்தும் வராமல் அந்த மலை கீழே விழுந்து இவர்களுக்கு ஏற் ஆபத்து ஏற்பட்டு விடாமல் எந்த விதமான திருடர்களோ கொள்ளையர்களோ உள்ளே புகழ்ந்து விடாமல் மிகப்பெரிய பாதுகாப்பானதாக அந்த கோட்டைகளை அந்த மலை குகைகளை அவர்கள் வீடுகளாக ஆக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் எதிரிகள் வந்தாலும் கூட அதை தாக்கி அழிக்க முடியாது நாம் கட்டியிருக்கக்கூடிய வீடுலாம் பீரங்கி வச்சு அடித்து உடச்சா உடைஞ்சி போயிடும் பீரங்கியால் கூட உடைக்க முடியாது அப்படி அற்புதமாக மிக வலுவாக அந்த குகைகளை அமைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹர் சானி அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் கேட்கவே இல்லை கடைசியாக அவர்களுக்கு ஆபத்து அவர்களுக்கு தண்டனை அவருடைய ஹலாக் எப்படி வந்தது அந்த ஒட்டகத்திற்காக வேண்டிய நபி சாணி அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள் இது அல்லாஹுடைய ஒட்டகம் நாக்கத்துல்லா அல்லாஹுடைய ஒட்டகம் அல்லாவுடைய ஒட்டகம் இந்த ஒட்டகத்துக்கு எந்த விதமான தீங்கும் நீங்கள் செய்துவிடக்கூடாது இதை அழிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது பால் வேண்டுமானால் கறந்து நீங்கள் குடித்துக் கொள்ளலாம் அந்த ஒட்டகத்தினுடைய குட்டிக்கும் பால் கொடுக்க நீங்களும் கறந்து கொள்ளலாம் என்பதாக நிபந்தனைகள் எல்லாம் செய்திருந்தது அந்த ஊரிலே மக்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவதற்காண்டிய ஒரு கிணறு இருந்தது அதுதான் நல்ல நீர் உள்ள கிணறு அந்த கிணற்றில் மக்கள் எல்லாம் நீர் எழுப்பார்கள் இந்த ஒட்டகம் அந்த கிணற்றுக்குள்ளே தலையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய நீரை எல்லாம் உறிஞ்சி விட்டது ஒரே நேரத்தில் இப்போ ரிப்போர்ட் செய்தார்கள் மக்கள் சாலி அலேஸ்லாமர்களிடத்தில் நீங்கள் கொண்டு வந்த இந்த ஒட்டகம் எங்க தனியெல்லாம் பிடிச்சிடுச்சு அப்போது ஒன்று செய்யலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துங்க ஒரு நாளைக்கு ஒட்டகத்தை கொட்டுவிடும் என்று அல்லஹா சாலி அலை முறை வைத்தார் அது சரி என்பதாக ஒப்புக்கொண்டார் அது மாதிரி நடந்து வந்தது நீங்கள் இந்த ஒட்டகத்திற்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க ஒரு நாளைக்கு ஒட்டகம் குடிச்சுக்கணும் ஒரு நாள் நீங்கள் எடுக்காத அந்த நாளுக்கு ஆடி கணக்க தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒட்டகம் தனக்குரிய தண்ணீரை அடுத்த நாளுக்கு தான் சேமித்து வைத்துக் கொள்ளும் மனுஷிக்க ஒட்டகம் செய்ய அதே மாதிரி நடந்து வந்தது ஆனால் துன்புறுத்தாதீர்கள் அதை அறுக்க வேண்டும் என்று சில பேர் நினைத்தார்கள் நல்ல பெரிய ஒட்டகமாக இருக்கு அறுத்தா ஊர் பூரம் சாப்பிடலாம் பாலே ஒரு பூரா கிடைக்கும்போது சரி அவ்வளோ அதனால் ஒரு பூரா சாப்பிடலான்னு முடிவு பண்ணேன் சாலிஹலி இஸ்லாம் அவர்களுக்கு இது தெரிந்தது ஒட்டகத்திற்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அதுதான் உங்களுடைய கடைசி நாள் உங்களுடைய ஹலாக் வரக்கூடிய நாள் என்பதாக சொன்னார் கடைசியாக அல்லாஹலா குறால்ல அஷ்காஹா என்று குறிப்பிடுகின்றார் ஒரு சில பேர் அந்த மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒன்பது பேர் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அந்த ஒன்பது பேரும் சேர்ந்து இந்த ஒட்டகத்தை எப்படியாவது அறுத்து சாப்பிடணும் முடிவு பண்ணும் நான் யார் அறுக்கிறது அப்படிங்கிறதுல நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு உட்காந்துட்டேன் அதில் ரொம்ப மூதேவியாக இருந்த ஒரு ஆள் அஷ்காக அப்படிங்கிறதுல அந்த வருஷம் சிவகாகா அப்படிங்கிறது ரொம்ப துர்குணம் படைத்த துர்பாட்சியமான ஒரு மனிதன் நான் அறுக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டான் அவங்க கூட ரெண்டு பேரை கூட்டு போய் அதை மிகப்பெரிய பிராச ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அறுத்தான் அறுத்த உடனே அல்லாஹாலாவுடைய தண்டனை அவர்களுக்கு வந்துவிடும் அதே மாதிரி ஒரு பெரும் பேரிடி பெரிய சப்தம் பெரும் சப்தம் அவர்களை பிடித்துக் கொண்டது அவர்கள் காலை பொழுதிலே இருந்த நேரத்தில் முஸ்மிகின் சுப்பைய நேரத்தில் இருந்த இது வந்து எந்த நாளிலே அசரத் சாலிஹலி அவர்கள் நபி சாலி அலிஸ்லாம் அவர்கள் வாக்களித்தார்களோ உங்களுக்கு தண்டனை வரும் என்று அதிலிருந்து நாலாவது நாள் இந்த நாலாவது நாள் அதிகாலை நேரத்திலே ஒரு பயங்கரமான சப்தம் ஏற்பட்டது ஏன்னா நீங்கள் அறுத்த பின்னால் அல்லாஹால வேறொடத்தில் சொன்னால் சலாசத்தும் நீங்கள் உங்கள் வீடுகளிலே மூன்று நாளைக்கு தங்கி இருங்கள் சுகமாக தங்கி இருங்கள் இது பொய்யாக்கப்படாத வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி என்று அல்லாஹால சொன்ன அறுத்தாங்க அறுத்த பின்னால அந்த கறியை சமைச்சு மூணு நாளியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மூணு நாளைக்கு ரொம்ப சுகமா இருக்கு உங்க வீட்டுக்குள்ள நாலாவது நாள் தண்டன நாலாவது நாள் அதிகாலையிலே ஒரு பெரும் சப்தம் சுபகோடைய நேரத்திலே ஏற்பட்டது அவர்களை விட்டும் அவர்களை சம்பாதித்துக் கொண்ட அந்த தீவினைகள் சிற்கு கெட்ட அமல்கள் நபிமார்கள் அந்த நபிக்கு ரசூல் ரசூலுக்கு கட்டுப்படாத தன்மை அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹ் சிரிப்பு வைக்கக்கூடிய தன்மை இதுதான் அவர்கள் சம்பாதிச்சு கொண்டது அந்த சம்பாதித்து கொண்ட ஒன்று அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் தரவில்லை எதுவுமே இவர்களை விட்டு அந்த தண்டனையை தடுக்கவில்லை அவர்களை விட்டு தடுக்கவில்லை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டது தடுக்கவில்லை அவர்களால் எந்த விதமான முயற்சியும் செய்ய முடியவில்லை அல்லாவுடைய தண்டனம் யாரும் எந்த சக்தியும் எதுவும் செய்ய முடியாது அல்லா தலா அவர்கள் அழித்தொழித்தான் என்பதாக குறிப்பிடுகின்றனர் இருந்தது அந்த இடத்தில்தான் இந்த சமூக கூட்டத்தார் வாழ்ந்திருந்தார்கள் ரசூல் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் போருக்காண்டி ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு புறப்பட்டு செல்லும் போது முப்பது ஆயிரம் சகாபாக்கள் அந்த படையில இருந்தார்கள் என்ற அந்த பகுதி கொஞ்சம் விசாலமான பகுதியாக இருந்தது அந்த இடத்திலே போய் தங்கினார்கள் அங்கே ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுத்தார்கள் மாவு கோதுமை மாவு மற்றும் மாவுகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தனர் சாப்பிடுவதற்கு ரொட்டி சுடுவதற்காக வேண்டி அந்த தண்ணீரை கொண்டு மாவை பிசைந்தார்கள் தண்ணீரை போட்டு மாவை பிசைஞ்சார்கள் சட்டியை வச்சு ஒரு ஒட்டகையோ ஆட்டையோ அறுத்து எதை இருந்ததோ அவர்கள கரியை சமையல் செய்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலேசல்லம் அவர்கள் அப்பொழுது தான் பார்க்குறாங்க எல்லாம் ரொட்டி சுட்டுக்கிட்டு சாதனை வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சட்டியெல்லாம் அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது சா சாதங்கள்லாம் அந்த ரொட்டிகள்லாம் அப்படி ஒன்னே ரசூல்லாஹல்லா செலவு சொன்னாங்க இது ஹிஜ் என்ற இடம் அல்லவா ஆம் ஹிஜ்ரு என்ற இடம் தான் சமூக கூட்டத்தார் வாழ்ந்த சாலிஹலை சலா கூடிய கோபங்கள் வாழ்ந்த இடமல்லவா இந்த இடத்தில்தான் அந்த தண்டனை வந்தது அவர்களுக்கு ஒட்டகம் அறுத்ததின் க ஒட்டகத்தை அறுத்ததின் காரணமாக ஏற்பட்ட தண்டனை இந்த இடத்தில்தான் வந்தது என்று சொல்லி ரசுல்லா செல்லாஹல் சொன்னார்கள் நீங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எல்லாம் கீழே ஊற்றி விடுங்கள் அந்த சால்னாவை எல்லாம் கீழே கொட்டி விடுங்கள் ரொட்டி சுடுவதற்காக பிசைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாவை அல்லது சுடப்பட்ட ரொட்டியை எல்லாவற்றையும் சேர்த்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கு போட்டு விடுங்க நீங்கள் யாரும் இந்த தண்ணீரையும் குடிக்கக்கூடாது அந்த உணவையும் ரொட்டியையும் சாப்பிடக்கூடாது மாவையோ ரொட்டியோ எதையும் சாப்பிடக்கூடாது என்பதாக சொன்னார் ஏனென்று சொன்னால் இது இந்த சமூக கூட்டத்தாருக்கு தண்டனை வந்த இடம் அவர்கள் பயன்படுத்திய கிணறு அவர்கள் பயன்படுத்திய கிணறு இதில் இருக்கக்கூடிய தண்ணீரும் தண்டனைக்குரியதுதான் அதனுடைய ஆசார் அதனுடைய அம்சங்கள் உடையது அதனால் இதை நீங்கள் குடிக்கவும் கூடாது இதை சாப்பிடவும் கூடாது என்பதாக சொன்னார் ஒன் ஆகும் ஐ எதுகொலோ அலல் கோமில்லதி தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்களிடத்திலே இவர்கள் செல்லக்கூடாது அந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது என்பதாக சொன்னார் இன்னி அக்ஷா அஞ்யூசீபுக்கும் மிசல் அல்லது அசாபகம் பல அத்தோ அழைகி நீங்கள் அப்படி செய்தால் குடித்தால் சாப்பிட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை ஏற்பட்டதோ அந்த தண்டனை உங்களுக்கும் ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னார் எவ்வளோ பெரிய விஷயம் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இந்த சில மனிதர்கள் பவும்கள் அவர்களுடைய இடத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை நாம் உபயோகித்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை உங்களுக்கு ஏற்படும் என்று நான் பயப்படுகின்றேன் என்பதார் சுருசுராசன் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் சகாபாக்கள் உடனே அது மாதிரி செயல்படுத்தினார்கள் அந்த பிசைஞ்ச மாவுகளையெல்லாம் அல்லது சொல்லப்பட்ட ரொட்டிகளை எல்லாம் ஒட்டகங்களுக்கு போட்டாங்க வேக வைத்த அந்த தண்ணீரோ அல்லது சாலைனாவோ எது இருந்துச்சுன்னா அதை கீழே ஊத்திட்டாங்க பிறகு சொன்னார்கள் அமரகம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னா அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிச்ச கிணறு இருக்குது அந்த கிணத்துல போய் தண்ணீர் எடுக்குது நீங்க இந்த இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு நீங்கள் வரும் பொழுது தண்டனை நிகழ்ந்த இடங்களுக்கு வரும் பொழுது லா துலு மசாக்கி நல்லதீனோ அம்சமும் அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது அழுது செல்லுங்கள் இந்த கோபங்களுக்கு தண்டனை ஏற்பட்டது என்று அழுதவர்களாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அழுதவர்களாகவே தவிர நீங்கள் இங்கிருந்து போக வேண்டாம் அவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி அழுது கொண்டு இங்கிருந்து செல்லுங்கள் என்பதாக ரசூல்லாய் செல்லல்லா அலே செல்லும் அவர்கள் அவர்கள் கட்டளை இட்டார் அதுவும் அந்தவுடைய இடம் மட்டுமல்ல எந்த இடமாக இருந்தாலும் சரி இப்பொழுது நாமும் கூட ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது ஹஜ்ஜிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வர்ற வழியில் யானை படையினருக்கு கல்லெறியப்பட்ட அந்த இடம் அவர்கள் அழிக்கப்பட்ட இடம் அந்த இடத்துக்கு வரும் பொழுது மிக வேகமாக நடந்து வர வேண்டும் என்று ஹாஜிகளுக்கு சொல்லப்படுகின்றது முன்னால் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த போர்டை இப்போ காண இருக்கு தெரியல அந்த இடத்த பேர் குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க அதனால் அந்த இடத்துல உட்கார்றதோ இலைப்பாறுவதோ வேறு வேலைகளை செய்வதோ இருக்கக்கூடாது அந்த இடம் வந்த உடனே மிக வேகமாக கடந்து அங்கிருந்து மினாவை நோக்கி வந்துவிட வேண்டும் அல்லது மினாவிலிருந்து முஸ்லிம்பாவுக்கு போகும்போது வேகமாக போய்விடுது என்று சொல்லப்பட்டது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு தாங்களும் அதே மாதிரி செய்தார்கள் தங்களுடைய மேலே உள்ள துண்டை எடுத்து தங்களுடைய தலையோடு சேர்த்து முக்காடிட்டு கொண்டு தங்களுடைய வாகனத்திலே மிக வேகமாக கடந்து சென்றார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்துல சில சட்டங்களை எழுதுகின்றார்கள் இப்போ அதாவது இந்த ஆயத்து தொடர்பாக ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த ஹெஜ்ரு என்ற அந்த இனத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இங்கே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்யாதீர்கள் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுக்காதீர்கள் தண்ணீரிலே நீங்கள் குழைத்து அந்த மாவை சாப்பிடாதீர்கள் அந்த ரொட்டியை சாப்பிடாதீர்கள் அதை ஒட்டகங்களுக்கு போட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொன்ன இந்த வாசகத்திலிருந்து ஹதீஸிலிருந்து சில சட்டங்களை நமக்கு தொகுத்து தருகின்றார் ஒரு ஏழெட்டு விதமான சட்டங்கள் சொல்லப்படுகின்றன பொதுவாக இந்த மாதிரி அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய இடம் என்று தெரிந்தால் அல்லாஹுடைய தண்டனைக்கு உரியவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று தெரிந்தால் அந்த இடத்திலே அந்த இடத்திற்கு போவது மக்குரூஹம் அல்லது அது போகாமல் இருப்பது மிகச் சிறந்தது இந்த அடிப்படையில் ஒலமாக்கள் ஃபுக்கஹாக்கள் சில ஒரு சட்டத்தை தெரிவிக்கின்றார் அதாவது அல்லாவுடைய தண்டனை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நபிமார்களுடைய சொல்ல கேட்கல தண்டனை பெற்றார்கள் அப்படின்ற அது முன்னால வரலாறு இப்போ இருக்கின்றார்கள் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் குப்பார்கள் முஷிரிக்குகள் நாட்டில் உலகத்தில் அவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்கள் பூராவுமே அதே சட்டத்திற்குரியவர்கள் தான் ஏன்னா அவர்கள் அல்லாஹுடைய சட்டத்தை கேட்கவில்லை அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள் ஷீருக்கு குப்புறு செய்கின்றார்கள் அல்லாஹுக்கு எதிராக பல செயல்களை செய்கின்றார்கள் நம்ம பார்க்குறேன் இப்போ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் பார்க்கும்போது என்னுடைய மனமெல்லாம் துடிக்கின்றதும் வேதனைப்படுகின்றதும் இப்படி எல்லாம் மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்களே அறியாமையின் காரணமாக சிந்தி சிந்தி சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தும் சிந்திக்காததின் காரணமாக ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அவர்களுக்கு யார் தாவத்து செய்தது தாவத்து கொடுத்தது ஈமாரின் பக்கம் தவஹீதின் பக்கம் அவர்களுக்கு யார் தாவத்து கொடுத்தது அதனால அவங்களுக்கு தெரியல அவங்க இந்த சிலை வணக்கம் என்று செய்கின்றார்கள் ஆகவே அது நம்முடைய குற்றம் தானே அவங்க குற்றமாகாது என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு போய் நீங்கள் எத்தி வைக்கலை அப்படின்னு சொல்லி பொதுவாக சட்டம் என்ன தெரியுமா உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவனுக்கும் சிந்திக்கும் திறனை அல்லாஹ் தலா கொடுத்துருக்கின்றான் இஃதியார் சுய விருப்பம் என்பதை அல்லா தலா கொடுத்துருக்கின்றான் மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஒரு அந்த கவுகளிலே இருக்கின்றார்கள் சிர்கு வைக்கக்கூடியவர் மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் உலகத்தில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய மக்களுக்கும் உலகத்திற்கும் தேவைப்பட்ட எல்லா விஷயங்களையும் சிந்திக்கின்றார்கள் எல்லாத்தையுமே சிந்திக்கிறாங்க இது நல்லதா கெட்டதா என்பதை ஆய்வு செய்து அதை செயல்படுத்துகின்றார்கள் ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி வேலை செய்வதாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிந்திக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் அவருடைய மனதிலே வருகின்றன சிந்தனையிலே இருக்கு நம்ம செய்யற இந்த வழிபாடு சரியா இல்லையா அப்படின்னு ஏன் சிந்திக்கல இப்படித்தான் அல்லாஹலா கியாமத்தினால கேட்பானாலே நீ சாப்பிட பற்றி சிந்திச்ச இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இந்த வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா இதை அணியலாமா அணியக்கூடாதா இதை பேசலாமா பேசக்கூடாதா இங்கே போகலாமா போகக்கூடாதா என்றெல்லாம் எல்லா ஆயிரக்கணக்கான செயல்களை நீ சிந்தித்து பார்த்து செயல்படுத்தினாய் இதை வணங்கலாமா வணங்கக்கூடாதான்னு ஏன் சிந்திக்கல என்று அல்லாஹாலா இடத்தில் கேட்பேன் எத்தி வைப்பது என்பது ஒன்று அது பொறுப்பு அது எந்த நேரத்தில் முடியுமோ எப்படி முடியுமோ எப்படி சாத்தியமோ அப்படி செய்ய வேண்டும் என்பது அவர் அவர்களுக்கு கட்டளை அது அது வேற விஷயம் ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனி முறையை தனித்தனியான முறையில் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் இப்படி நீ செய்யல அப்படிதாங்க ராயின் ஒரு குள்ளுக்கும் மசூர்வன் ராயன் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் பொறுப்பாளர் உங்களுடைய மேய்ப்புக்கு கீழே உள்ள பொருள்களை விசாரிக்கப்படுவீர்கள் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சரிங்க அதே அதனால காபிர்கள் இருக்கக்கூடிய வாழ்ந்திருந்த இடம் அவர்கள் மடிந்து அடக்கப்பட்ட இடம் அல்லது எரிக்கப்பட்ட இடம் மயானம் அல்லது அடக்க இடம் அப்படின்ட்டு பாருங்க சில பேர் அடக்கிறாங்க சில பேர் எரிக்கிறாங்க அந்த மாதிரி அடக்கப்பட்ட எரிக்கப்பட்ட இடங்களுக்கு போவதும் கூடாது அந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா இங்க அழிக்கப்பட்ட இடத்திற்கு போகக்கூடாது அதை வேகமாக கடந்து செல்லுங்கள் என்று சுல்லா செல்லாசி சொன்னதின் காரணமாக குஃப்பார்கள் முஷிரிகள் அடக்கப்பட்ட இடத்திற்கும் போகக்கூடாது அந்த வழியாக போக நேர்ந்தால் மிக சீக்கிரமாக போய்விட வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் இவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு சிற்று வைத்தவர்கள் இவர்கள் தண்டனை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கபரிலே தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்து அங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் என்பதாக பயப்படணும் படிப்பினை பெற வேண்டும் வேகமாக கலந்து செல்லவிட வேண்டும் ரசூல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகின்றார் பாபில் என்று ஒரு நகரம் இருந்தது ஈராக்கிலே பாபில் என்ற நகரம் இப்போ பாபில் இருந்தது அதில் ரெண்டு மலக்குகள் சோதனைக்காக அனுப்பப்பட்டார்கள் அந்த சம்பவம் கொஞ்சம் மாற்றி கேட்டே இருக்க அங்கே ஒரு தண்டனை இறங்கினது சில மனிதர்களுக்கு தண்டனை இறங்கிய இடம் ஆனால் ரசூல்லாம் அந்த இடத்தை குறித்து சொல்லுகின்றார்கள் பாபில் என்ற இடத்திற்கு நீங்கள் செல்லாதீர்கள் அது ஞானத்து செய்யப்பட்ட இடம் என்பதாக சொன்ன அங்கே அந்த ஹிஜிர் என்ற இடத்துல அந்த தண்ணீரை கீழே ஊற்றி விடுங்கள் சால்னாவை கீழே ஊட்டிடுங்க அந்த ரொட்டியும் மாவையும் ஒட்டகங்களுக்கு போட்டுடுங்கன்னு சொன்னாங்க ரொட்டியும் மாவைட்டும் போச்சாங்க தண்ணியும் ஒட்டத்துக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா தண்ணியை விட்டுட்டு ரொட்டியை மட்டும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு கண்ணீர் இருக்கின்றதே அது மாவு இருக்கிறது மாவு இவங்கள்ட இருந்தது மாவு அந்த ஊர்ல உள்ளது அல்ல மாவு இவங்கள்ட இருந்தது அதுல சில உப்பு அது எது போட்டு பிணைஞ்சு அந்த தண்ணீரை கொண்டு இவங்க செஞ்சிருக்கிறாங்க தண்ணீர் மட்டும் தனியாக இருந்தது சால்னாவில் தனியாக இருந்தது சால்னா இவங்களுடைய பொருளாக இருந்தாலும் கூட தண்ணீரோட சேர்ந்ததன் காரணமாக அந்த தண்ணீரை கொட்டி விட சொன்னார்கள் உற்சாகத்தின் அல்லாஹ் கோபத்திற்குரிய தண்ணீர் அதனால் அந்த தண்ணீரை கொண்டு பலன் பெறுவது கூடாது என்பதாக ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்தை குறிப்படுகின்ற எந்த பொருளை ஒரு மனிதர் சாப்பிடக்கூடாது எந்த பானத்தை குடிக்க கூடாது என்று சட்டம் இருக்கின்றதோ குடிப்பது கூடாது என்று உபயோகப்படுத்துவது கூடாது என்று சட்டம் இருக்கின்றதோ அதனை தன்னுடைய ஒட்டகங்களுக்கோ மிருகங்களுக்கோ அதை கொடுப்பது கூடும் ஏன்னா ரசூ இல்ல ஐசல்லாசல் அது நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க ஒட்டகத்துக்கும் கொடுக்காதிங்கன்னு சொல்லலை ஒட்டகத்துக்கு கொடுக்க சொன்னாங்க கால்நடைகளுக்கு அந்த உணவை போடுவது கூடும் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று இருந்தால் அது விஷம் கலந்தா இருந்துச்சா எதுக்கும் கொடுக்கக்கூடாது விஷமில்லை சாப்பிட்டா கால்நடைகளுக்கு வயிறு ரொம்ப அது தீனியாக ஆகும் இருந்தால் கால்நடை கொடுக்கும் கால்நடை நீங்கள் சாப்பிடாது கால்நடைக்கு எப்படி கொடுக்கறது மனிதர்கள் முக்கல்ல அதாவது அல்லாஹால ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் மிருகங்களிலே எந்த எந்த மிருகமும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல முக்கல்ல அது இதை சாப்பிட வேண்டும் இது சாப்பிடக்கூடாது ஹலால் ஹராம் என்பதெல்லாம் அதற்கு கிடையாது சாப்பிட்ற விஷயத்தில் வாழ்கின்ற விஷயத்தில் சுக அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் ஒகத்துக்கு அந்த போட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த தண்ணீர் மாதிரி அதை தூக்கி கீழே போட்டு ஒட்டகத்துக்கு கொடுக்காதீங்க அதே நேரத்தில் போரின் போது பசியின் காரணமாக நாட்டுக்கழுதை வீட்டில் உள்ள கழுதை இருந்தது அந்த கழுதையை அறுத்து சமைக்க ஆரம்பித்தார்கள் சஹாபாக்கள் கழுதையை சமைக்க ஆரம்பித்த கழுதை கரியர் சாப்பிட்றதுக்காக ரசூல்லா சல்லா சொல்ல தெரிந்தது உடனே இந்த நாட்டு கழுதையை சாப்பிடுவதை நான் உங்களுக்கு ஹராமாக்குகின்றேன் என்பதாக சொன்னார் ஹராமாக்குகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு இதையும் சொன்னார்கள் நான் ஹராமாக்கியது அல்லாஹ் ஹராமாக்கியதை போன்றுதான் என்பதாக சொன்னார் ஹைபர் போரின் போது நாட்டு கழுதையை சமைத்து சாப்பிடக்கூடாது என்று சலதாசன் சொன்னார்கள் இங்கே வந்து ஒட்டகத்துக்கு அதை போடுங்க சொன்னாங்களே அப்படின்னு கேட்டா இது வந்து நாட்டு கழுதைங்கிறது அசல் மாமிசமாக ஆக்கப்படுகின்றது மாமிசம் ஹராம் அதை சாப்பிடக்கூடாது ரொம்ப கடுமையான ஹராமுடைய இறைச்சி அது அதை சாப்பிடக்கூடாது இங்கே அந்த மாவு அந்த தண்ணீர் என்பது லானச் செய்யப்பட்ட இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தண்ணீரிலே அந்த தண்டனை கலந்திருக்கின்றது அல்லாவுடைய கோபம் கலந்து ஆனாலும் மாவும் மற்ற பொருள்களும் இவருக்கு இவர்களிடத்திலே சகாபாக்கள் இருந்த காரணத்தால் அதன் அந்த மிருகங்களுக்கு அதனை கொடுக்கலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார் ரொட்டிக்குள்ள மாவு அங்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தண்ணீரிலே அந்த ரொட்டி மாவை பிசைய மாவை தண்ணீர் பிசைந்தார்கள் அந்த தண்ணீர் அல்லாஹுடைய கோபத்திற்குரியது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையில் நஜீசான தண்ணீர் என்பதை போன்று ஆகின்றது சுத்தமான மாவு நஜீசான தண்ணீர் ஒரு சட்டத்தை எடுக்கின்றார்கள் சுத்தமான மாவு நஜீசான தண்ணீர் நஜீசான தண்ணீரின் மூலமாக சுத்தமான மாவு குழைக்கப்பட்டால் அந்த மாவும் சேர்ந்து நஜீஸ் ஆகிவிடுகின்றது இதை மிருகங்களுக்கு கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்பதே ரசுல்லா சலாஹம் ஒட்டங்களுக்கு அதை நீங்கள் தீனியாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன வாசகம் நமக்கு அந்த சட்டத்தை உருவாக்குகின்றது என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் சரி அதே மாதிரி அந்த தீனியை அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த தீனியை ஒட்டங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது கால்நடைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்து அது சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று விட்டுவிடலாமா அல்லது இவராகவே முயற்சி செய்து தானாகவே அதை கொண்டு போய் தீனியாக அந்த பிராணிகளுக்கு கொடுக்கலாம் ரெண்டு செயல் கொடுத்த வீட்டில் ஒரு பொருள் ரொம்ப அழுகி போச்சு ரொம்ப கெட்டு போச்சு சாப்பாடோ அல்லது ஏதோ ஒரு பதார்த்தம் ரொம்ப கெட்டு போச்சு அந்த கெட்டு போன நாம் சாப்பிட முடியாது நாம் சாப்பிட முடியாத அந்த பதார்த்தத்தை உணவை நாய் பூனைக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்ட நாய் பூனைக்கு கொடுக்கலாம் ஆனால் நாம் கொண்டு போய் வைத்துக் கொண்டு கூப்பிட்டு அந்த நாய்க்கு நம்ம கையால் போட்டு அதை சாப்பிடறத பார்த்துட்டு இருக்கிறார் அந்த கெட்ட பொருளை அப்படி கெட்டு போன பொருளாக இருந்தால் இவர் கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து விட்டு வந்து விடுகின்றார் நாய் சாப்பிடணும் பூனை சாப்பிடணுங்கிறதுக்காக வைக்கல தூக்கி போட்டார் ஒரு நாய பூனையை வந்து சாப்பிட்டு போய்விடுகிறது இப்போ இவர் மீது குற்றம் இல்லை இவராக ஒரு நாயை கூப்பிட்டார் பூனையை கூப்பிட்டார் புசு புஷு கூப்பிட்டார் காமியான் கூப்பிட்டா வந்தார் சாப்பிட்டு போனார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கும் குற்றமாகும் தான் சாப்பிடாத கெட்டுப்போன பொருளை உடலுக்கு கேடு இவருக்கு எது கேடு விளைவிக்கும் நினைக்கின்றாரோ அது அந்த பூனைக்கும் கேடு விளை அதனால கூப்பிட்டு கொடுப்பது சரியல்ல தானாக வந்து சாப்பிட்டால் குற்றம் என்பதாகவும் மற்றொரு சட்டம் முதலால் சொல்லியிருக்கிறது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ தண்டனைக்குரிய இடம் அந்த ஹிஞ்சினுடைய இடம் சொன்னோம் அந்த இடத்துல தொழலாமா ஓய்வெடுக்கலாமா ஓய்வெடுக்கல தான் கூடாதுன்னு சொல்லி சீக்கிரம் போயிடுங்க தொடலாமா தொழுகையுடைய நேரம் வச்சு தொடலாமா அல்லது அங்கே நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்குது அந்த இடத்துல அந்த சுத்தமான தண்ணீரை கொண்டு ஒலி செய்யலாமா சட்டங்கள் இதிலிருந்து எடுக்கப்படும் அடுத்த வாரம் அது சம்பந்தமான விஷயங்களை காரணம் எனவே அல்லாஹால நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பியதன் மூலமாக ஏராளமான படிப்பினைகள் மனிதர்களுக்கு இருக்கின்றன அவற்றை பெற்று வாழக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹல்லுரிய பண்புகளின் மனைவாள் வா ஹுதா